அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொறாமை உடையவனுக்கு எப்படி செல்வம் அதன் வாயிலாக இன்பம் நிலைபற்று இருக்காதோ அதுபோலவே ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வாகிய பெருமை தங்கவே தங்காது நிலைக்கவே நிலைக்காது பொறாமை உடையவனுக்கு பிறரை கண்டு புழுங்கத்தான் முடியுமே தவிர தன்னுடைய நலம் கருதியோ பிறருடைய நலம் கருதியோ முயல்வதற்கு நேரமே இருக்காது அதுபோலவே ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் தன் இழி செயலை மறைக்கவும் அந்த செயலை மேலும் செய்யவுமே நேரம் கழியுமே தவிர தன்னுடைய உயர்வுக்கு மேன்மைக்கு பணியாற்றுகின்ற நேரமே கிடைக்காது என்கிறார் வள்ளுவெருமான் இதனால் பொறாமையும் ஒழுக்கமின்மையும் பொருளையும் உயர்வையும் அழிக்கும் பகையாம் என்பது நன்கு உபதேசம் செய்யப்பட்டது பிறருடைய ஆக்கத்தை கண்டு உள்ளம் பொறாமல் அழன்று புழுங்குவதே அழுக்காறு என்று வந்தது ஏற்கனவே நாம் படித்தோம் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உயிர்விடும் என்று பார்த்தோம் அழுக்காறு உடையான் இலான் அப்படின்னு பண்மையில் சொல்லாமல் ஒருமையில் சொல்லியிருக்கிறதுனால அதாவது உடையார் இல்லார் அப்படின்னு பண்மையில் சொல்லலை உடையான் இலான் ஒருமையில் சொன்னது அது ரொம்ப ரொம்ப அல்பம்னு காட்டுறதுக்காக அறிவுள்ள மக்கள் இதை அடைய மாட்டார்கள் அறிவில்லாதவர்கள்தான் இந்த நிலையை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காக அவ்வாறு சொன்னார் இன்னொரு உரையாசிரியர் சொல்லுகிறார் அவர் பெயர் வடிவேலு செட்டியார் என்கின்ற பெரியவர் பொறாமை உடையவனுக்கு மாத்திரம் இல்லாமல் அவனுடைய சுற்றத்தாருக்கும் செல்வம் இல்லாமை போன்று ஏற்கனவே சொன்னார் அப்படி ஒழுக்கமில்லாதவனுக்கு மாத்திரமல்லாமல் அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் உயர்வு மேன்மை இருக்க முடியாது இன்னி செய்ய்கிற ஒரு நூல் உபதேசம் செய்கிறது செல்வமும் கல்வியிலையேல் சிறப்பில்லை கல்வியும் நுண்ணறிவின்றேல் கணிப்பில்லை எல்லாம் இருப்பினும் நல்லொழுக்கம் இல்லாயின் வல்லார்க்கும் இல்லை மதிப்பு மிக அற்புதமான பாடல் இது இனி பதவுரையை பாடிக்கலாம் அழுக்காறு உள்ளத்தை மாசுபடுத்தும் பொறாமைக்குணம் உடையான் கண் உள்ளவனிடத்தில் ஆக்கம் இன்பத்தை ஆக்கி தருவது என்பது இல்லாததை போன்று போல ஒழுக்கம் இலான் கண் ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வு முன்னேற்றம் இல்லை ஏற்படாது பொழிப்புரை உள்ளத்தை மாசுபடுத்தும் பொறாமைக்குணம் உள்ளவனிடத்தில் இன்பத்தை ஆக்கி தருவது என்பது இல்லாததைப் போல ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் முன்னேற்றம் ஏற்படாது கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்